யாவுக்கும் எது ஆண்மை எது பெண்மை இப்படியாக அவருக்கு என்னையிலே சென்று பெருமானை கண்டால் தேவலாம் என்னைக்கு அந்த உணர்ச்சி வந்ததோ அன்னைக்கு ஒன்றி அனைதரு தன்மை இசைவில்லை சரி மறுநாள் போகலாமேன்னா பக்கம்தான் ஒன்னும் அதிக தூரம் இல்லாம் இல்லை நம்ம குலமரபிலே அந்த போய் அங்க போய் பெருமானை பார்க்க கூடாதாச்சே சிவ சிவ பார்க்கணும் தான் ஆனா நம்முடைய இந்த இனத்தடை அமைந்திருக்கிறது என்று கருதி அந்த திருவுள்ளம் இதுவும் எம்பெருமான் ஏவல் என போழிவார் நன்றுமெடும் காதல் மிக நாளை போவேன் என்பா மனசுக்குள்ளே சரி இன்னைக்கு வேணாம் நாளை போ ஏன்னா ஒரு பக்கம் ஈர்ப்பு ஈர்த்தென்னை ஆட்கொண்ட எந்த பெருமானி இன்னொரு பக்கம் சாதி குலம் பிறப்பெண்ணும் சுழிப்பட்டு தடுமாறும் இது தெரிந்த திருவாசன்தான் சாதி பிறப்பெண்ணும் சுழிப்பட்டு தடுமாறும் ஆதமெளி நாயேனி இதெல்லாம் சொன்னார் ஆனா ஒரு பக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா அப்படி ஈர்த்தென்னை ஆட்கொண்ட பெருமானாக இன்னொரு பக்கம் சாதி பிறப்பெண்ணும் சுழிப்பட்டு தடுமாறும் நிலை இப்படி இருக்கு நாளை போவேன் என்று ஒரு மனசுல வந்தாராம் இப்படியாக நாளை போவேன் என்று நாள்கள் சில தெரியாது பூளை பூவாம்பிறவி பிணி பொழிய போவாராய் பாலைப்பூங்கு கொடுத்த பழம்பதியில் நின்றும் போய் வாழைப்போ தெழும்படன சூழ் தில்லை மறுகணைவார் இப்படி நாளை போவேன் நாளை போவேன் என்று சொன்னவர் ஒரு நாள் ஒரு முடிவுக்கு வந்தார் சரி இன்று போய்விடுவது என்றாராம் சரி போவது என்ன காலையில் நீராடினார் நீரும் ஆடினார் அருமையாக பெருமானை வழங்கி கொண்டார் புறப்படுகிறார் பெறப்பட்டால் இப்ப என்ன கொள்ளம் தாண்டி கொள்ளம் தாண்டிச்சாலே என்ன தெரியுமா அடுத்தபடி பாலம் வரும் அப்படி தாண்டினாலே கொஞ்சம் கொஞ்சம் ஒரு ஒரு ஐந்தாறு மைல் தாண்டிச்சுன்னா தில்லையினுடைய கோபுரமே தெரியும் கொல்டம் தாண்டித்தாலே தில்லைக்கு வந்த மாதிரி அப்படி அதனால வந்து திவத்தில் அந்த எல்லைக்கு வந்தார் இப்ப நாமெல்லாம் தில்லையினுடைய எல்லைன்னு சொன்னா நான் நினைக்கிறத அறிக்கிறேன் மயிலாடுதுறையிலிருந்து தில்லைக்கு போனீங்கன்னு சொன்னா முதல்ல காண்பது நாராயணஞ்செட்டியார் பெருசாஜிருக்கு மருங்க இருந்தாரு நாராயண டிம்பர் டிப்போ தான் முதல்ல உயிரலைப்பள்ளி பச்சை பாசம் உயிரலைப்பள்ளி அதை தாண்டுனா தெற்கு கோபுரம் இல்ல பாத்திரம் தெற்கு தெற்குரம் வழியா போறதுக்கு ஒரு நல்ல ஒரு அமைப்பு இருக்கும் என்னன்னு கேட்டீங்கன்னா தெற்கு கோபுரம் வழியா போனாதான் நேர போன உடனே விநாயக பெருமானும் இருப்ப தட்சிணாமூர்த்தியும் இருப்ப நீங்க அந்த தில்லை தெற்குப் புறமா போனாதான் அந்த அமைப்பெருமை கிடைக்கும் அது நாங்க இங்க போறது போன அதுவா அங்கேயே ஒரு பிரசு இருக்குது விவேகானந்த பிரசன் அங்க கொண்டு போய் பையெல்லாம் வச்சுட்டு கழுவி தண்டி திருக்குவரத்துலயா போனோம்னா நேர பிள்ளையார் பக்கத்திலேயே தட்சிணாமூர்த்தி அவரை வணங்கிட்டு அப்படி இந்த பக்கம் போனோம்னா பெரிய விநாயகமூர்த்தி விநாயகமூர்த்தி அப்படி உள்ள போனோம்னு சொன்னா அருமையா அசவா அந்த பெருமான் அந்த சுவடிலாம் இருந்து எடுத்த இடம் அது அப்படியே வளமா போனும்னு சொன்ன பெருமான் பெருமாட்டி தட்சிணாமூர்த்தி எலம் அப்படி வணங்கி அப்படியே போனா இல்லை அந்த பொன்னம்பலம் அப்படி உள்ள நுழைஞ்சம் சொன்னா என்று வந்தா என்னும் எம்பெருமான் தன் திருக்குறிப்பி இல்லை எம்பதி ஆதலால் அந்த இடத்துக்கெல்லாம் உள்ள போக முடியலவர் அந்த எல்லையிலேயே நின்றார் நின்று நின்றவர் அங்கு எய்தறிய பெருமை இணையை நினைப்பார் முன் சென்று இவையும் கடந்து ஊர் சோல் எயிர் திருவாயிலை புக்கார் குண்டனைய மாளிகைகள் தோறும் குலவும் வேதிகைகள் ஒன்றிய மூவாயிரமங்குல என்பார் ஆகுதிகள் நாராயணா டெம்பிள் கடந்து போனார் பச்சேபா பச்சேப்பா இப்பள்ளி வந்த உடனே பார்த்தமுன்னா ஒரே புகையா அப்படி வருதான் ஏன் கற்றாங்க செற்றார் வாழ்த்தில்லை சித்தம்பலம் எல்லா அந்த வேதியும் தான் கற்றவாறு எரிவொம்பு வரலாம் வேள்விசி வரலாம் அந்த வேள்வியனுடைய புகை அப்படியே அங்க பசாலும் அப்படியே பறந்துகிடும் எனவே இவர் அந்த பச்சைப்பா ஸ்கூல் வந்த பிறகு ஆஹா கற்றாங்க எரிவோம்பி கலியை வாராமே செற்றார் வாழ்த்தில்லை அல்லவா அந்த புனிதமாக இருந்து எரிவோம்பி அதனுடைய புகையெல்லாம் மேலடுகின்றது ஆமா இதற்குள்ள போகலாமா என்றார் பச்சை பாசோல் முதல்ல ஊரிலே இருந்தவர் நாராயணா டெம்பட்டி போல் இருந்தவர் அப்புறம் திரும்ப பச்சை பாசோல் ஏன் எரிவோம்புகின்ற வேள்வியில போய் நாம் போகலாமா என்று கருதி நின்னா நீக்கும் போது இப்பரிதாயிருக்கவெ எனக்கு எய்த அரித அப்பதியின் மதிப்புறத்தின் ஆராத பெருங்காதல் ஒப்பரிதாய் வளர்ந்தோங்க உள்ளுருகி கைதொழுதி செப்பரிய திருவெள்ளை வலம் கொண்டு செல்கின்றார் என்ன பண்ணார்னாரு இதற்கு உள்ள போக கூடாது இந்த இடத்துல இருந்து நம்ம இங்கிருந்தவாறே வளம் வந்துடுவோம் வளம் வந்துடுவோம் அதனால அந்த காலத்தில் திருக்கோயிலுக்கு உச்சென்றால் வளம் வந்த பிறகுதான் உச்செல்ல வேண்டும் அதெல்லாம் நீதிகள் இருக்கு ஓபுரத்தை கண்ட மாத்திரத்திலேயே கைதொடுத்தும் அதன் பிறகு உள்ளே சென்று நந்தியம்பெருமானுக்கு முன்னே வணங்கி கொள்ளணும் வணங்கி எழுந்த பிறகு வளம் வரணும் வந்த பிறகுதான் பின்னர் திருக்கோயில் உள் செல்ல வேண்டும் என்று அது கூட நந்தியம்பெருமான் வணக்கம் செய்துட்டு துவாரபாலகர் அப்படி ஒரு வணக்கம் செய்துட்டு அப்புறம் உள்ள போய் பெருமானத்தில் நினைப்பார் என்றெல்லாம் நீதி இருக்கிறது நீதி இருக்குது ஆகவே இவர் வெறும் இந்த அந்த எல்லையில் இருந்தவாறே அங்கிருந்தவாறு வளம் செய்கிறாராம் வளம் செய்து கொண்டு சில நாள் தெலுகின்றனர் இரவு பகல் வளம் செய்த அவர் அந்த உள்ள போக முடியாது இந்த வளம் வருதலாவது செய்யலாம்னு இரவு பகலா செய்து வந்தாராம் இப்ப திருவண்ணாமலையில வந்து ஒவ்வொரு நாளும் செய்யறவர் நம்முடைய மனோகரம் ஒவ்வொரு நாளும் பதினாலு கிலோமீட்டர் வளம் வருது அப்படி செய் ஒரு கால் எங்கேயான திருமணம் மற்ற இடத்துக்கு போயிட்டு வந்துட்டா அதை ஈடு செய்ய அந்த மாதத்துல இன்னொரு முறையும் செய்து விடுவது இன்னொரு முறையும் செய்து விடுவது நீங்க பௌர்ணமியோ அல்லது அமாவாசையோ பகுதியில் போயிட்டீங்கன்னு சொன்னா பௌர்ணமி இன்னைக்கு போனோம்னா நிச்சயம் நீங்க வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா வேலூர்ல இருந்து சிதம்பரம் போற டிக்கெட்டு அந்த ரிக்ஷாக்காரங்கிட்ட கொடுக்கணும் ஏன்னா ஒரு மைல ஏற்ற நிறுத்திடுறாங்க போவாங்க சார் டவுனுக்குள்ளேன்னு எனவே நீங்க இந்த பஸ் இங்க நின்று பஸ் அங்க போயிலும் அதான காரணம் ஐம்பது ரூபாய் இதுல திருவிட்டு தேவாரத்துல வளம் வந்த மடவார்கள் நடமாட முடவதி பெண்கள் அந்த மாதிரி திருவிழாட்டு திருக்கோயில வளம் வருகிறார்கள் நிறைய மேற்கொள் இவர் வளம் வந்து கொண்டே இருக்கிறாராம் இரவு பகலாக நாரு வளர்ப்பவர் பறிப்பவர் மந்தில் அடம் கும்பிடுவது எவ்வண்ணம் என நினைந்தேடும் இப்படியே அவரும் பாவம் எத்தனை முறை வளம்மோ வளர்ந்தாராம் பலம் வந்து தன் காலையே தானே அசந்து போன பிறகு படுத்துட்டார் சரி என்னைக்கு பெருமான் வந்து திருமண சென்று காண முடியுமோ அன்றைக்கு கொடுத்து என்று அவன் அருடாலே அவன் தாழ்வணி என்ன செய்தார் படுத்தவன் இந்த வலம் வந்து கொண்டே இருந்தவனால இன்னல் தரும் எழிபெரவி இது தடையென்றே இதில் துயில்வார் அந்நிலைமை அம்பலத்துள் ஆடுவார் அறிந்தருளி மண்ணு திருத்தொண்ட நபர் வகுத்தமெலாம் தீர்ப்பதற்கு முன் அணிந்து கனவின் துணை முறுவலோடும் அருள் புரிவார் கூட அம்மையாரோடு கூட அவர் கனவுலே தோன்றினாராம் திருமணத்தையும் அதனால உள்ள கனவுல தோண்டி இப்பிரி போய் நீங்க எரிய நிலை நீ மூழ்கி முப்பொரு நூல் மார்புடன் என முடிந்து அந்த எரியில வந்து நீ வந்து நேரா உள்ள வந்திருப்ப ஏ அப்படி செய்தார் நெருப்புல போட்டு புதுக்கணார் நம்ம ஆளு கேக்குறான் எந்த ஆன்மாவுக்கு எந்த மின்னம் இருக்குதோ அந்த எண்ணத்தை முழுசு நீக்கினாதான் அந்த ஆன்மாவுக்கு பரிபூர்ணம் நடக்கும் ஒன்று வேண்டாம் சின்ன விஷயம் இப்ப திருக்கோயில் போறோம்னா காலில் தொடுதோல் இருக்கு தொடுதோல் இருக்கு இப்ப ஜலகண்டபுரம் போனோம் தொடுதோல் இருக்குது இதை எடுத்துக்கொண்டி வைக்க வேண்டியிருக்கு வச்சாதான் அவர் நம்பர் போட்டு தர்றாரு இப்ப கை எதை தொட்டுது தொட்டுது அப்படியே கோயிலுக்குள்ள போறது எப்படி போறது அதனால பைப் எங்க இருக்குன்னு பார்க்க வேண்டும் பார்த்து கைகால அலம்பிட்டாதான் உள்ள போனத்தை விளாண்டு இல்ல இந்த ஆன்மா ஏதோ ஒரு மாதிரி படுது அதனால அவரை சர்தா யானி இதெல்லாம் விட்டுட்டு இந்த ஆன்மாவை திருப்திப்படுத்தணும் என்னன்னா ஒரு சுங்க தண்ணி கொடுக்கணும் வேற வழியே கிடையாது அப்போ கையலம்பிட்டு தெருப்பு எங்கெங்கெல்லாம் பட்டது அதனால அது போய் கையில தொட்டு வச்சாச்சு அது மேல வேற மோதி இருக்கு அது வேற இதெல்லாம் வச்சுட்டோம் கையிலிருத்த ஜலகண்டேஸ்வரர் அந்த அம்பாள் பார்த்தேன் என்னமோ எனக்கு ஒரு அருப்பு எட்ட எட்ட தான் நின்று என்று சொல்லி அதுக்கு திருப்தி இருக்காது ஆகவே அந்த ஒரு சும்பு தண்ணி கொடுத்துட்டீங்கன்னா அந்த ஆன்மா நல்லா இருக்கு அது போல நீங்க என்னதான் ஒரு முப்பது முப்பத்தி ஐந்து ஆண்டுக்கு மேலே சமத்தை பிறகு வைத்திய நோய் கொடுத்தார் வந்தார் அதெல்லாம் கதையெல்லாம் தெரியும் அக்காவே தண்ணீர் கொடுத்தாங்க திரகபதியார் மகிழ்ச்சியா இருந்தார் போய் உள்ள கோவில் நிறுத்தி அருமையா கடைசி திருவாக்க வாக்கு செய்வீர் பெருமானை நினைந்து வேண்டும் பணி செய்யவும் வேண்டும் செய்தார் அப்படி முடிச்சு ஒரு நான்கு ஐந்து ஆண்டு கூட ஆயி போகுது பல கோயில் போயிருக்காரு அங்க இருந்ததே குளிக்காம இருந்தது அவங்களோட இருந்துட்டதே அதனால என்னன்னு கேட்டா பெண்ணாகடம் வந்தார் பெண்ணாகடம் இதெல்லாம் நாமக்கரத்து வரலாறுல பார்க்க பெண்ணாகடம் வந்தார் உள்ளே போனார் பெருமானி தனக்கே தனக்கு அறிவறுப்பு கோவாய் முடிகி கொடுங்கூற்றம் குமைப்பதன் முன்னே பூவாரடிச்சுவடு என் மேல் பொறித்து வை பெருமானே இந்த ஆன்மா உன் திருவடி திட்சை திருவடி எனக்கு தரணும்னா ஏன் இந்த ஆன்மா தூய்மை பெறணும்னா பெருமானுடைய திருவடி தீட்சை பெறணும்னா அதுக்குப்றம் சூலம் பொறியி சின்ன புள்ள மாதிரி இந்த உடம்புல சூலத்தை பொறிச்சு பொறிச்சு திருநீரு பூசு அசல் சின்ன பிள்ளைதான் சின்ன பிள்ளை போய் ஆட்டை கேக்குது பெருமாண்டை கேக்குது திருவடி தீட்ச வேணும் இந்த மூவிலை சூளம் என் மேல் பொறிய வைணவர்களுக்கு தான் அவங்க அந்த இதெல்லாம் என்னது என்ன சொல்லுவாங்க முதராதானம் சைவர்களுக்கு கிடையாது ஆனால் இந்த சைவர் தான் என்ன பண்ணார் மூவிலைச்சூலம் என் மேல் பொறித்து வை இப்படி ஒன்னும் கேட்டதே இல்லை அவர் ஞான சம்பந்தராவது அப்பாவுக்காக கொஞ்சம் பணம் கொடுன்னு கேட்டார் இந்த புண்ணியமா எதுவுமே கேட்டதில்லை சிவஜிவு அப்படி இருந்தது கேட்டதுன்னு சொன்ன இந்த உடம்புக்காக கேட்டது அது கூட இந்த அருவறுப்புக்காக தான் பாவம் மூவிலைச்சூலம் என் மேல் பொறித்து வை சின்ன பிள்ளைகள் ால அந்த அருப்பு அவருக்கு செய்தாதான் அந்த ஆன்மா சரி அவர் செய்தார் பெருமான் அதனால வடிவம் பொறிக்கும் போது கூட என்ன செய்யணும் மூவிலைலம் அது மாதிரி பொறிக்கணும் பொறிச்ச திருமையணிய இருக்கணும் செய்யறமா எங்கேயாவது மூவிலை சூளம் என்மேல் பொறித்து வை திருநாவுகிரச திருமியணியை சமைத்தோம்னு சொன்னா இங்க ஒரு சூழத்தை அப்படி பொறிச்சு வைக்கணும் வழிபட்டால் நல்லது நல்லது திருமுறை வழி சொல்லுகிறோம் திருமுறை கண்ட திருநாவுக்கரசை காண்கிறோம் என்றெல்லாம் போச்சி ஆகவேதான் எந்த ஆன்மாவுக்கு எதில் அந்த அறிவருப்பு இருக்குதோ அந்த அருவருப்பை நீக்கினாதான் அந்த ஆன்மா சரியாக ஒண்ணும் இல்ல பேசாம பேசிட்டே இருக்கிறோம் பந்தி போடுறாங்க வாங்க வாங்கன்னு ஓட முடியாது நம்மளால நாம் அது வரைக்கும் உட்கார்ந்தது கொஞ்சம் செம்மையெல்லாம் கழிச்சுட்டு உங்கள்தான் போகலாம் அது இன்னொரு ரெண்டாவது பந்தி வந்தாலும் சரி மூணாவது பந்தி தான் சாப்பாடு இல்ல பரவாயில்ல தான் அப்படிப்பட்ட ஆன்மாவை போய் வாங்க வாங்க ஐயா வாங்க அப்படி அந்த ஆன்மாவை விட்டா தான் நல்லது திருப்திப்படாது இதெல்லாம் தெரியுதுல்லவா அப்படி வரணும் திருநாள போவார்கள் திருப்தியாக இந்த ஆன்மாவுக்கு என்ன நாம் இழிபெறவி இந்த பிறவியில உள்ள போய் பெருமானை பார்த்தல் கூடாது இந்த எரி ஒம்பி இதன் வழியாக மனசு சாந்திப்படுது ஆதலால் இப்படி அவர் சொன்னாராம் சொன்ன உடனே போய் அதே போல அந்த தில்லைவாளந்த சொல்லி ஒரு ஆன்மா அங்க இருக்குப்பா நீங்க எரி அவரை அடைத்து கொண்டு வாருங்கள் என்று சொன்னார் எனவே மறுநாள் எரிவளர்க்கப்பட்டது அதிலே இப்போ திருநாளை போவார் நீராடி நீரும் ஆடி சிவசிந்தனையோடு வருகிறார் அந்த தெல்லை வாழ்ந்த வருக வருக என்று வரவேற்று வரவேற்று என்ன செய்தாரலாம் ஐயரே அம்பல் அவர் அருளால் இப்பொழுது அனைந்தோம் வெய்ய அடல் அமைத்துமக்கு தர வேண்டியன விளம்பர சொல்றாங்களா யாரு தெல்லை வாழ்ந்த பணிவான பொன்னார் திருவடிக்கு ஒன்று விண்ணப்பம் என்று சொன்னு இவர் நடுங்குது என்னடா தில்லைவாளன் பெருமா ஐயரே ஐயரேங்கிறார் வேண்டும் என்றே தான் சொல்லு போட்டார் அதெல்லாம் தில்லை வாழ்ந்தனர் நீ என்று பாடியவர் அப்பர் சுவாமி அதனால ஐயரே பெருமானுடைய திருவருளால் எரிவளத்திற்கிறோம் தாங்கள் எழுந்தருளனும் என்று கேட்டாரலாம் யாரு தில்லை வாழ்ந்தனர் இவருக்கு தான் கண்ட கனவும் இந்த மறுநாளிவர்கள் தில்லைவாளர் சொல்லுகின்ற அந்த அமைப்பும் ரெண்டும் ஒரு மகிழ்ச்சி அந்த மகிழ்ச்சியினாலே மறையவர்கள் முடிந்ததற்கின் தென் திசையின் மதிப்புறத்து பிறையுறைஞ்சும் திருவாயில் முன்னாக பிங்ககர்தாம் நிறையருளால் மறையவர்கள் நெருப்பு அமைத்த குழிய இறையவர்தால் மனங்கொண்டே எரிசூழவலம் கொண்டார் பெருமானுடைய அந்த அமைப்பிலே அந்த எரியில நாம் போகின்ற அதற்கு வணக்கம் செய்யணும் அதை வளம் அதையும் வளம் பாரதத்தில் வந்து அர்ஜுனன் மாலைக்குள்ள ஜெயந்தனை கொல்லாவிட்டால் நான் இன்று உயிர்துறப்பேன் என்று சொல்லிவிட்டான் கண்ணபிரான் பார்த்தார் இவனுக்கு எதிரிய இருக்கிற ஜெயந்தனை கொண்டு போய் எங்கேயோ கொண்டு வச்சுட்டாங்க பார்த்தார் சரி இவன் நேராக வந்து இவரை ஜெயந்தனை கொண்டுதான் இவருக்கு வந்து இன்னைக்கு இருக்க முடியாது அதனால பார்த்தாரான் கண்ணபிரான் அல்லவா அதனால சரிய மத்தியானம் பன்னிரெண்டு ரெண்டு மணி பார்த்தார் அது கூட அருணகிராதர் பட்டப்பகல் நல்லா ஒரு மணி இருக்குமா ஒரு மணி பார்த்தார் பட்டப்பகல் வட்டத்திகிரியில் இரவாக பக்தர்கத்தை கடவிய பச்சை புயல் மெச்ச தகவல் பச்சத்தொடர் ரசி தருள்வதும் ஒரு நாளி முத்தைத்தரு சரியா ஒரு மணி ஆனவுடனே பார்த்தாராம் தன்னுடைய சக்கரத்தை விடுத்து மணி சரியா ஆறு மணி ஆகிட்ட உடனே என்ன அர்ஜுனா அப்படின்னு சொன்ன ஆம் மணி ஆறு இனிமே போர்க்கோலம் வேணாம் எல்லாம் காலத்துனா வேணாம் பா இனிமே நீ இறக்க போற நான் என்னைக்கு உனக்கு சாரதியா இறக்க பா அதனால நீ வந்து இந்த எரிய வலம் வரணும் வளம் வருகின்ற அந்த மூன்று தரத்திலயும் நான் பா இனிமே என்னைக்கு நான் தேரவிட்ட போறேன் உனக்கு சிவ சிவ ராம ராம ராமராம ராம ராம அப்படின்னு இனிமே உன் போர்க்கோலத்தை எப்ப பாக்க போறேன் நீ அதனால போர்க்கோலத்தோடு நீ நிக்கணும் நான் வந்து இந்த நான் சாரதியா ஓட்டணும் அப்படி மூன்று முறை வளம் வந்த பிறகு நீ நெருப்பல சரிப்பா இதெல்லாம் ஒளியொலியில காட்டலாம் காட்டினா நாடு உருப்புடுமே அதனால காட்ட அதனால இப்ப போர்க்கோலத்துல நிக்கிறாரு அர்ஜுனன் இப்ப சாரதியா இருந்து கொஞ்சம் கல்ல தண்ணி வருது அதெல்லாம் நடிப்பு அவ்வளவு நடிப்பு அதனால கல்ல தண்ணி வருது நீ என்னாரு திருக்குறள் ஆபத்து அன்பிற்கு உண்டோ அழைக்கும் ஆறு வளர் புங்கல் தரும் அழுது திருக்குறள் கண்ணபிரான் திருக்குறள் வந்ததுலாம் அப்படியே ஒரு முறை என்ன அர்ஜுனா தான் இருக்குது என்னப்பா இப்படி சொல்லிட்டேன் மகனை கொண்டவன் நேரமும் ஆயிவிட்டது எனவே மூன்றாம் முறையும் பாதி வரை வந்துட்டது அண்ணலும் நோக்கினார் அவரும் நோக்கினார் என்ன அர்ஜுனா இன்னும் ஒரு ஒரு மணி நேரம் காலம் இருந்தா அப்படின்னாரு ஒரு மணி நேரம் காலம் இருந்தால் நானும் அது வரைக்கும் போர் தொருத்தவனை செஞ்சிருவேன் அதுக்குள்ள அந்த பையன் பார்க்க வந்துட்டான் யாரு ஜெயந்தன் இவர் எரியல போறான்னு சொன்ன உடனே அவன் வந்துட்டாங்க நின்னுட்டான் பார்த்தார் தரிய மணி இப்போ வந்து ஒரு மணிக்கு செஞ்சது இந்த இதெல்லாம் நடிப்பெல்லாம் ஒரு ரெண்டு மணி ஒரு மணி நேரம் ஆயிருக்கேன் ரெண்டு ரெண்டரை தான் ஆகுது தக்கரத்தை எடுத்தா மணி ரெண்டரை என்ன அர்ஜுனானார் எதுல இருந்தா ஜெயந்தன் அம்பேத்கோடு எங்கேயே வள்ளி திரையில்காங்க அது மாதிரி இந்த இப்ப நான் அந்த எரிவளம்னா எரிவளத்தை செய்யணும் வளமன்தான் பிறகு இறங்கணும் அது எல்லாருக்கும் இயல்பு அதனால்தான் நம்முடைய நந்தனாரும் இந்த எரிவள வந்து வந்து கொண்டிருக்கிறதாம் வந்து செந்தி மேல் பொ்தகையும் உருவொழித்து கைதொழுது நடமாடும் கடல் உண்ணி அடல் புக்கார் அப்படி மூன்று முறை வளம் வந்த பிறகு அந்த தீயில வேல்வித்தீயிலே இதோ இப்போ திருநாளை போவார் அப்படி கால் வைத்து இறங்குறாராம் அப்படி இறங்குறாராம் அப்படி இறங்கின உடனே அவருடைய எண்ணம் முழுமையாக அமைதி பெற்றது அப்பா நாம் இப்பதான் புலையர் அல்ல நாம் இப்பதான் ஆண்டவனை உள்ள பக்கத்தில் சென்று காண்பதற்கு இந்த ஆன்மா அருகதை உடையது என்று அவர் மனம் நல்ல முழு நிறைவு பெற்றது அல்லவா வேண்டுவார் வேண்டுவதே என்றாரே அந்த எந்தெந்த விரும்புவதோ அதை கொடுப்பே தீர்வா சொல்ற பழகம் இல்லை அவற்ற பழகம் இல்லை அப்படியே ஆதலால் அப்படியா அந்த பெருமான் திருவுருளையே நினைந்த அந்த எரியன்கன் போ பொய்தகையும் உருவொழித்து புண்ணியமாமுனிவடிவாய் மெய்திகளின் நூல் விளங்க வேணி முடி கொண்டெழுந்தார் நுழையும் போது ஆதனூருடைய நந்தனார்தான் அப்படி அந்த எரியில் அப்படி நடந்து வருகின்ற பொழுதே ஒரு பெரிய புண்ணிய முனிவராய் நீட்டல் கரைமுடி தாங்கியவராய் நல்ல அருமில மார்பில நூலும் திருநீரும் எல்லாம் அணிந்த ஒரு கோலத்தோடு அப்படி மேல கரையேறினார நுழைந்தது புலையராயிருந்த நந்தனார் இப்பொழுது வெளிவருகின்ற பொழுது மிகச்சிறந்த முனிவர் பெருமகனார் முனிவர் பெருமகனார் வந்தாராம் வந்தவுடனே செந்தி மேல் எடும்பொழுது செம்மலர் மேல் வந்த அந்த நன்போல் தோன்றினார் நெருப்பில் அப்படி வருகின்ற பொழுது செயற்கலார் ஒரு ஸ்டடி சொல்லாம ஒரு போட்டோ எடுத்துட்டார் அந்த நெருப்பில் அப்படி வருகின்ற பொழுது இந்த நெருப்பை வளர்த்து எப்பவுமே யாகம் செய்து இருக்கார் பாருங்க பிரம்மா அவரு கெட்டாருனா இந்த திருமேனி அப்படி ஒரு நலப்படம் எடுத்து காட்டார் யாரு சேக்கிளார் செந்தி மேல் தோன்றிய போல் தோன்றினார் யாரு இந்த நந்தனார் அப்படி தோன்றி வந்த அந்த விநாதம் வந்தெழுந்தது இரு விதும்பில் வானவர்கள் அடிப்பொழிந்தார் திருவுடைய தில்லைவாழ் அந்த கைதொழுதார் அவ்வளவுதான் உடனே அங்க இருக்கிற தில்லைவாழ் அந்த அடியார்க்கும் அடியேன்னர் அந்த தில்லைவாழ்ந்தனர்கள் இந்த முனிவு பெருமானை கண்டு அடியேன் உங்களுக்கு அறியேன் அறியேன் அவங்க சொன்னாங்களாம் இந்த உருவது சொல்ல பரவரிய தொண்டர்களும் பனிந்து மனம் கடிபைந்தார் அருமறைசோல் திருமந்தில் ஆடுகின்ற கடல்வணங்க வருகின்றார் திருநாளை போவாராம் மறைபொழிவார் தில்லை வாழந்தனரும் உடன் செல்ல சென்றி கொல்லைமான் மறிகருத்தார் கோபுரத்தை தொழுதெறிஞ்சி கொல்லை போய் உட்புகுந்தார் உலகுய்ய நடமாடும் எல்லை தலைப்பட்டார் யாவர்களும் கண்டிரலால் அப்படியே அழிஞ்சிட்டு போகும்போது நாம் ஒன்னு சொன்ன மாதிரி தெற்கோபுர வாயிலா பண்ணுவோம் அப்படியே பெருமாளம் வணங்கி அப்படி உள்ளே போகின்ற பொழுது இந்த சிவிங்க திருமேனி அந்த அம்மை வணங்கி விட்டு அப்படி பொன்னம்பலத்துல அப்படியே சென்று போனார் போனா பொன்னம்பலர் அப்படியே இருக்கியா என்று விசாரிப்பாராம் என்று வந்தா என்னும் எம்பெருமானன் திருக்குறிப்பி என்றார் அப்படி போனார் அப்படி அந்த மேல அந்த பஞ்சாட்சர பணி சொல்றமே ஐந்து படி மேல ஏறினதான் தெரிஞ்சது காணாம் ஏறியது வரைக்கின்றார்கள் அப்படின்னு தெரியல அப்படி பெருமான் தலைப்பட்டாராம் எல்ல இணை தலைப்பட்டார் யாவர்களும் கண்டிலால் அந்தனர்கள் அதிசயித்தார் அருமுனிவர் செய்தார் வந்தணிந்த திருத்தொண்டர் தம்மை வினைமா சரித்து சுந்தரன் தாமரை புறையும் துணையடிகள் தொழுதிருக்க அந்த மிலா ஆனந்த பெருங்கூத்தர் அருள் புரிந்தார் கேட்டு செய்தார் காரைக்காலம் யாருக்கு என்ன வேண்டினார் அறவானி ஆடும்போது உன் அடியின் கீழ் இருக்க என்றார் என்று கேட்டார் என்ற எண்ணத்தோட திருவடியின் கீழ் அவ்வளவு பெரும் புண்ணியம் இப்படியாக மாசுடம்பு விடந்தி என் மஞ்சனம் செய்தருந்து ஆசில் மறைமுனியாகி அம்பல் அவர் தாளடைந்தார் தேசுடைய மலர் கடல் வாழ்த்து திருக்குறிப்பு தொண்டர் வினை நந்தனார் முத்தி பேறு அடைந்தார் என்று ரொம்ப அருமையாக நம்முடைய செய்கிழார் பெருமான் அந்த ஆன்மாவின் நிலைக்கறிந்து பெருமான் கருணை செய்ய உட்புகுந்து பெருமானுடைய திருவடியை பெற்றார் என்று ரொம்ப அருமையாக செய்திருக்கிறார் இப்படிப்பட்ட அருமையான வரலாறுகளை எல்லாம் செய்கிழாருடைய திருவடியை பின்பற்றி நாம் எண்ணவும் சிலவற்றை இங்க இருக்கிற பெருமக்களோடு சொல்லவும் அருள் பாலித்திருக்கிற குருமூர்த்தியுடைய திருவிடிகளை நாம் மணி மனமணிமேகலால் வணங்க வேண்டும் காரணம் இது மாதிரி சொல்ல வேண்டும் என்ற திருவுள்ள குறிப்பினாலே அவர்களும் எழுந்தொருளி வந்து இதை கேட்கிறார்கள் எனவே அவருடைய திருவிழி வணக்கம் கூறி கேட்டிருந்த பெருமக்களுக்காக உங்களுக்கு எல்லோரும் வணக்கம் கூறி நம்முடைய ஒளிப்பதிவு செய்கிற அன்பருக்கும் நல்ல வணக்கம் கூறி